ஜீனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்முடைய குரூப் பேரு பாகவதற்கும் அடக்க முடியாத ஒரு நம்முடைய தெரிஞ்சது முடியுமோ அதை தாண்டி சொல்றது காரணம் என்னன்னா நல்லோ பண்ணக்கூடிய மெம்பர்கள் இருக்கார்கள் அவருடைய ஒரு மனசில் கருத்தில் வச்சுன்னா சொல்லப்படுது அதனால் யாரெல்லாம் கேட்கலையோ அவர்கள்லாம் பாக்ய பாகியசாலிகள் தான் கேட்டவர்கள் கேட்டவர்கள்லாம் பாக்யசாலிகள் இந்த பாகவதத்தில் முக்கியமான ஹிருதயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த ராசபஞ்சாத்தியாயிருக்கேன் இதை பற்றி ஒரு முன்னரையா அடியான்னு சொன்னது ஏதோ யதாசக்தி எதாம் பற்றி சொன்னது இதில் நார்த்லெலாம் வந்து மிகவும் கொண்டாடக்கூடிய பிருந்தாவனெலாம் கொண்டாடக்கூடிய அந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் வச்சு ஹிந்தி வாக்கியங்களோட சேர்த்து சொன்னேன் ஸோ எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோ தெரியாது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் போகணுன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் அர்த்தம் பார்ப்போம் சுக்கபிரமேஷன் ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட பகவான் அப்பி அந்த கிருஷ்ண பகவானும் பகவான்கிறதையும் ஞானம் பகானம் பரம் ஐஸ்வர்யம் கீர்த்தி தேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அவரும் யோகமாயை சகாயமாக கொண்டு அவன் வந்து பகவான்கிற போது அவன் வந்து பூர்ண பிரம்ம சனாதனம் யோகமாய அவனுடைய கண்ட்ரோலில் இருந்து இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவன் வந்து சகாயத்திற்காக யோகமாயை கையில் வசத்தை வச்சு அதை எடுத்துக்கொண்டு அப்போது மன்மதனுக்கு வேண்டிய ஒரு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுத்து கொடுக்குறார் என்ன சரதூ சரத் ருத்து பௌர்ணமி கரெக்டாக கிளியாராக இருக்கு கூலாம். அத்தியத்மா ராத்திரி வேளை பன்னெண்டு மணிக்கு அந்த கரெக்டாக அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த புல்லா புருத் புண்ணிய புல்ல மல்லிகாகான் அப்படி அந்த மல்லிகைகள்லாம் புஷ்பம் இருக்கு பொதுவாக எப்போ வசந்த ருத்தோ அந்த கிரீஷ்புருத்தோ அப்போ தான் வந்து மல்லிகைப்பூக்கும் இதுவோ சரத் ருத்தில் புள்ளிது அப்படின்னா அப்போ வந்து மாற்றி புழுப்பு இதுங்க இயற்கையே மாற்றி போடுறாங்க அதுதான் யுகமாயு பாசிது அதனால் கோபிகைகளுக்கு ஏற்கனவே வரம் கொடுத்துருக்கேன் வரம் கொடுத்த மாதிரி ராத்திரிகளை என்னோட கீ விளையாடலாம் ரந்தும் கீடை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் தீர்மானம் பண்ணான் சங்கல்பம் பண்ணான் அப்பொழுது ரொம்ப காலம் தீர்க்க தரிசனம் ரொம்ப நாளும் பிரவாசம் சென்று திரும்பி வந்து வரக்கூடிய பிரியனான கணவன் அதாவது வெளியூர் போயிட்டு வரக்கூடிய கணவன் வந்து தனக்கு பிரியமான பத்தினுடைய முகத்தில் சிவந்த குங்குமத்தை வந்து பூச்சி பூசி மாதிரி விளையாட்டு சந்தோஷப்படுது ஒரு ஒரு சல்லா அப்படி இருக்கும்போது பகவானுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு உடுராஜா அதிபதியான நட்சத்திரங்கள் அதிபதியான சந்திரன் வந்து கிழக்கு தக்கத்தில் கிழக்கு திக்கில் பிராச்சியான் ககுபகாமுகம் கிழக்கு திக்கனுடைய முகத்தை வந்து சுகத்தை கொடுக்குற மாதிரியும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தன்னுடைய கிரணங்களால் உதய காலத்திலேருந்து அந்த சிவப்பு நேரத்தில் அருணேனை அதுலேருந்து விளிம்பனு சிவப்பாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜனங்களுடைய தாப்பத்தெல்லாம் போக்கிக் கொண்டும் உதயமானான் எது அது வந்து சரத்காரத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் மிகவும் கிளையாராக பார்த்தா தெரியும் கிளியராக இருக்கும் எந்த ஒரு மேகங்கள் இல்லாமல் இருக்கும் இப்போ தமிழ்நாடு வச்சுன்னு பார்க்கக்கூடாது இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்க வச்சுன்னு பார்த்தா தான் தெரியும் கிளியராக இருக்கும் அப்போ இருக்கிறவரும் நவ குங்குமாரன் புதிய குங்குமம் அதுவும் நல்ல உசத்தியான நல்ல மஞ்சளோடு செய்யப்பட்ட அந்த குங்குமம் தான் நல்ல சரியான சிவப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு எமிக்கல் கலக்காமல் இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய சிவந்து போகணும் லக்ஷ்மி தேவியினுடைய திருமுகம் வாரி பிரகாஷிக்கு கொண்டு வரணும் ரமானன் அக்கா சம்பூர்ண மண்டலம் கொண்டவனுமான அந்த குமுத்வந்தம் ஆம்பல் பூக்கள் குமுது மலர்கள் அதை கொண்டவனான அது வந்து சந்திரனை பார்த்தோன்னே பூக்கும் அப்படிப்பட்ட சந்திரனோடு சந்திரனுடைய மெதுவான கிரணங்களால் நாலா பக்கத்துலேயும் எப்படியாக வெளிச்சம் காண்பிப்பட்டு அப்படி அந்த சந்திரனுடைய கிரணங்களால் எல்லா விதமான ஔஷதிகள் மரம் செடி கொடிகளெல்லாம் வளர்கின்றன பார்க்க அதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி தன்னுடைய அமிர்தமான கிரணங்களால் வளர வைக்கிறார் அப்படி நாலா பக்கத்திலும் விளங்கக்கூடிய செய்யப்பட்ட அந்த வனத்தை பார்த்து அதாவது அந்த சன்னிவேசத்தை டிஸ்கிரைப் பண்ணுற அதை பற்றி சன்னிவேசத்தை ரொம்ப விளக்கமாக சொல்கிற வெதர் கண்டிஷன் அதனுடைய இருக்கக்கூடிய ப்ர அமைப்பு வளம் வனம் அமைப்பு வனப்பு அதெல்லாம் சொல்கிறார் இப்படி பார்த்து அழகான் கண்கள் கொண்டன அந்த கோபிகாராஸ்திரிகளுடைய மனசை கவர்றாப்பில் மதுரமாக வேணுகாணம் செய்கிறான் அந்த இந்த இடத்துல தான் சொன்னது களம் வாமதிசா மனோகரங்கிற இடத்துல மந்திரசாஸ்திர பிரகாரம் சொல்கிற பிரகாரம் இந்த காமபீஜத்தை இங்கே காமிக்கிறாப்பில் சொல்கிறார்கள் அந்த காமபீஜம் வந்து யாராருக்கெல்லாம் வந்து இந்த ராசலியிலே பங்கு கொள்வதற்கு பகவானுடைய சங்கல்பம் இருக்கோ அவர்கள் மாத்திர மனசில் விளர்ந்தோம் அப்படியே வந்து வேணுகானம் பண்ணுறான் மதுரமாக செய்கிறான் மன்மத விகாரத்தை வந்து அதிகம் படுத்துகிறாப்புல இருக்கக்கூடிய அந்த கானம் அதாவது கண்ணன் மதுவாக பொதுவாகவே புல்லாங்குழல் கானம் நல்லாயிருக்கும் அதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல சன்னிவேஷத்தில் ரொம்ப அட்மாஸ்பியர் கண்டிஷன் ரொம்ப அத்தியுதமாக அட்ராக்டிவாக இருக்காப்புல இருக்கு அப்போது சரத்கால பௌர்ணமி நல்ல பிளிச்சுன் இருக்கு கூலாக அதாவது உடர்ந்த கிரணங்களோட சந்திரன் வந்து அந்த ஓஷதியையும் பூமியையும் பூமி மண்டலத்தையும் அப்படியே நினைக்கிறார் அவர் அப்போது பகவான் வேறு அழகாக மதுரமாக அதை சொன்ன கலம் கலம் கலம் வா மதிரிஷா மனோகரம் அப்படி மனசை கவறாப்புல பண்ணக்கூடிய கானத்தை கேட்ட கிருஷ்ணனால கவரப்பட்ட மனசு கொண்டே உள்ள அந்த கோகுல ஸ்திரீகள்லாம் கண்ணன்தான் குழல் ஊதுகிறன்களை புரிந்து கொண்டு அவர் ஏற்கனவே தன்னுடைய எங்களை பதியாக காந்த நமக்கு வேண்டியவனாக வரிக்கப்பட்ட அந்த கண்ணன் பரமாத்மா எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வந்து புரட்டு புறப்பட்டு வருகிறார்கள் வரபோது யா இன்னொருத்தர் வர்றதை பற்றி அவர்களுக்கு யாருமே தெரியாது பார்க்கவும் இல்லை பண்ணலை அவரவர்கள் தனியாக வராங்க தன்னை கூப்பிட்ருக்காங்க வராது ம மற்றவர்கள் வருவதை தெரிவிக்காத மாதிரி வர்ற வேகத்தில் க வந்து அவர்கள் பல பல பிரகாரமாக பல விதத்தில் அவர் வந்து வீட்டு வேலைகள் இருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் அதாவது அந்த கால் ஃபைனல் கால் வருது வந்தவுடனே பட்டினி இருக்கதை விட்டுவிட்டு அப்படியே வந்து வரும் அப்படி வந்து வராசக்கூடிய குண்டலங்களோடு கூட புரட்டு வரார்கள் அப்போ வந்து மா அதில் யாரார்கள்னால் எப்படி பிட்டு விட்டு வந்தார்கள்ங்கிறத விட்டு வரதை பற்றியும் அழகாக துக்க பிரம்மணிகள் சொல்கிறார் ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி விடுறதை விடுறது விடுறங்கிறதுங்கிற அவருக்கு வந்து பிடித்த ஒரு அதாவது சேர்த்துக்கிறதுங்கிறத விடாமல் விடுறதுங்கிறது தான் முக்கியம் அப்போது என்னென்ன ஒரு ஒரு கர்மாக்களில் கடமைகளில் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்களோ அவருடைய வழக்கங்கள் பழ ஏதாவது வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் ஊடுட்டு வந்திருக்காங்க அதை வந்து வர்ணிக்கிறார் அப்போது மாடு கறந்துட்டு இருக்கிற ஒரு சில கஸ்திகள்லாம் அப்படியே அதுவும் மாடுகிறார் அவருடைய தொழில் அதை வந்து க இதை கேட்ட உடனே மா மாடு கரைப்பதை விட்டுட்டு பால் கரைப்பதை விட்டுட்டு உடனே வந்துட்டார்கள் சில பேர் வந்து பாலையும் கஞ்சியும் பயா சம்யாவம் கஞ்சி சம்யாவம் சம்யாவம் கஞ்சி அதை வந்து காய்ச்சி வைக்காமல் அடுப்பில் வச்சிருக்காள் காயுது அதை இறக்கி வைக்காமல் அப்படியே ஓடி வந்துட்டார்கள் விவரமாக பார்த்தா இந்த சுக்கர பிரமிஷர்கள் இதை அனுபவித்து சொல்கிறார் அதை பரீக்கிரித்துக்கணும் சரதிரத்துவம் ராத்திரி வேடு மல்லிகை செடிகள்லாம் ஃபுல்லாக அப்படின்னு அப்படி நல்லா ம இது இருக்குது பூத்து மல்லித்தல் மறந்துருக்கு அதாவது பொதுவாகவே சொல்வார்கள் மதுரை மல்லி தான் ரொம்ப ஒசத்தினு இல்லையா குண்டாக இருக்கும் நல்லா வாசனை இருக்கும் நல்லா அந்த கரிசல் மண்ணில் அது அழகாக வரும் அந்த மண்ணில் வா வாசையில் வந்ததுன்னா அந்த பூ பூ அந்த ஒரு சின்ன மொட்டுவாக இருக்கக்கூடிய பட்டு நாள் மழ மறந்தா அந்த வாசனையை வெளியில் விட்டுன்னு வரும் அப்படியும் சொல்ல மல்லிகான் அப்படி அது செய்யக்கூடியதே காண்பிக்கிறாள் கொண்டார் இதுவோ வசந்த ருத்து அதுக்கப்புறம் கிரீஷ்மத்து வர போது மல்லிகை புகுள் கிடைக்கக்கூடியது சரத் ருத்துவில் எங்கே கிடைக்கும் அதுதான் இயற்கையை புரட்டி போட்டிருக்கார் அதுக்கு தான் தன்னுடைய வசத்தில் அந்த யோகமாயை ஏற்றுக்கொண்டிருக்கான் வைத்து கொண்டிருக்கான் அப்படி யோகமாயா சக்தியை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு யோகமாய சக்தியை ஏற்றுக்கொண்டு அதையை வந்து ஒரு சகாயமாக கொண்டு வந்து லீலையை சொல்வதற்காக மனது திருவுள்ளம் கொண்டான் அப்போ திருவிளையாடல் பண்ணுறதுக்கு திருவுள்ளம் கொண்டான் யார் கண்ணன் அவர் யார் பரமாத்மா அவர் யார் பகவான் அந்த பகவான் யார் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த ஆறு விதமான ஒரு செல்வங்களை கொண்டவர் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் தேஜஸ் கீர்த்தி இதெல்லாம் இருக்கு அப்படி கொண்டவர் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் பௌர்ணமி கிழக்கு தசையில் தன்னுடைய ஒரே கால செவந்திருக்கும் ஆரம்பத்தில் எப்படி செவந்த நிலவோடு இருக்கும் அப்படி மேலே வர வர வர அந்த அப்படியே கொஞ்சம் மஞ்சளாகி அதுக்கப்புறம் வெள்ளையாக போடும் அப்படியா அப்படி அழகாக செய்து கொண்டு உதிக்கிறாங்க அரே அந்த சர்க்கால பூர்ண பௌர்ணமி சந்திரன் அது ரொம்ப நாள் வீட்டை விட்டு வெளியூர் போயிருக்கார் தன்னுடைய பிரியமான ஒரு பதி அவர் ஆவலோடு திரும்பி வந்தோடனே தன் பிரியமான பத்னி அவருடைய முகத்தில் வந்து குங்குமூ குழம்பு குங்குமுப்பு குழம்பு அதில் தீப்பூசி ஒரு கழிக்கிறார்கள் அவர்கள் வந்து அதை சல்லாபம் பண்ணுகிறார்கள் அப்படி இருந்தது அந்த சந்திரன் உதித்து மேலே வரப்போது அப்படி இருந்தது பகலுடைய வெய்யா வெயில் மத்தியான வெயிலில் வெயிலால் வாடி வதங்கினா எனங்களுடைய தாப்பத்தை எல்லாத்தையும் அந்த சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள் போக்குகின்றன சந்திரன் வந்து தன்னுடைய கிரணங்களால் பொழுதுகள்லாம் அவர் தான் தலைவர் போகதி பயிர் பச்சிலைகள் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் பிராமணர்கள் அவர்தான் தலைவர் அவர் வந்து அந்த தன்னுடைய அமிர்தமான கிரணங்களான இந்த பிரபஞ்சத்தை போஷிக்கிறார் போஷணம் பண்ணுறார் அப்படி அல்லிப்பூவுக்கு அதான் கூகுது கூதவனம் அந்த அல்லிப்பூ கூதமரத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அது ஆனந்தத்தை கொடுத்து அதை வந்து மலர் தேயக்கூடியவர் அப்படிப்பட்டவனும் பூர்ண கலைகள் கொண்ட பதினாறு கலை கொண்டவன் மகாலட்சுமி தாயாருடைய திருமுகம் போன்று சீருடன் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய புத்தம்புரு குங்குமக்குமாரி செவந்து போயிருக்கக்கூடிய அந்த சந்திரனையும் அவனுடைய உயர்ந்த அந்த சந்திர கிரணங்களில் நிலபொடியில் காடு முழுக்கும் அப்படியே பறந்து வெளிச்சமாக இருக்கிறத பார்த்த கண்ணன் இந்த கோகுலத்து கோபிகைகளுடைய அவர்கள் அழகாக இருக்கார்கள் அவர்கள் வந்து ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியிருக்கார்கள் காஜாயினி மகா மகா யோகி நதீஸ்வரே இந்த கோப சொந்தேவி பதிமே குரு தேனமஹா இது பிரார்த்தனை பண்ணியிருக்காள் பகவான் அவர்களுக்கு வந்து ஒரு லீலை மூலமாக ஒரு சின்ன தோஷத்தை நீக்கிறான் அவர்கள் வந்து சன்னியாசன் கொடுக்குற போது நடக்கக்கூடிய சடங்கு மாதிரி அதுக்கு ஒரு பிரதிபிம்பமாக அங்கே காண்பிக்கப்பட்டது அப்படி ஆகிடுத்து சன்னியாசம் கொடுக்குறவர்கள் விதம் பண்ணார்கள் தீர சந்யாசிகள் இப்போ கூட மிகவும் விசேஷமா இருக்கக்கூடிய நுச்சூர் வெங்கடராமன் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதாந்த சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இப்போ வந்து சன்னியாசம் வாங்கினார் இதேதான் நடந்தது அப்படியும் அப்போ அவர்கள் வந்து பிரம்மத்திட பர பிரிட்ட வர வந்த உடனே அதுக்கப்புறம் திரும்பி போகிறது இல்லை அதாவது ஜீவன் வந்து திரும்பி போகுது நட்சப்பு நாவத்திரது அப்படியும் எங்க பிரம்மசூத்திரத்தை காணிக்கிறார் வியாசரி அப்படி கோகுரத்து ஸ்திரீகளுடைய மனசை கவரம் பண்ணி நன்றாக குழல் ஊடிக்கிறேன் அந்த குடல் ஊதலை தான் இப்போ பெரியாழ்வார் சொன்ன குழல் ஊதல் அந்த வா பாசுரத்தை சேவிக்கிறேன் மனசை கிளப்பி விடக்கூடிய கிளர்ச்சி தரக்கூடிய அந்த வேணுதானம் அதில் தான் இந்த ஏற்கனவே சொன்ன மூணாவது ஸ்லோகத்தில் அந்த களம்பாம திருசாங்கிறது அந்த காமபீஜம் கண்டுக்கிறது அப்படி யார் இந்த ஒரு ராசல்கலையில் அனுமதி கொடுக்கப்பட்டதோ பாஸ்வேர்டு போட்டு அனுப்புகிறார் அவர் பகவான் வந்து குடல் ஊதும்போது பாஸ்வேர்டு போட்டு அனுப்புகிறார் அந்த பாஸ்வேர்டு யாருக்கு வந்திருக்கோ அவர்கள் தான் வராது அப்படிப்பட்ட அந்த கோபிகளெலாம் கிருஷ்ணன்ட தன்னுடைய மனசை பெரு கொடுத்தார்கள் மனசை கவர்ந்த அந்த கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேகமாக வராது அந்த குண்டலங்கள் ஆட வேகமாக ஆட ஆபரணங்கள்லாம் ஆட அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலை அப்படியே அவர்க்கு வராது அப்போ அவர்கள் வரபோது அவர்கள் போகிறது மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் வந்து சேரும் ஏன்னா இது வந்து அந்த பிரம்மம் பரமாத்மாவுக்கும் அந்த ஜீவனுக்கு உண்டான பிரத்யேகமான விஷயம் அடியான முக்கியமானதால் நான் தான் அதுக்கு பாடுபடணும் நீ உங்களுக்கு வந்து உயர்கதி படணும் நீங்கள் தான் பாடுபடணும் இப்போ சொல்கிறது உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கூட அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சச்சங்கம் வரும் ப்யூராக இருக்கக்கூடிய வேறு ஒன்றும் வெளி விஷயங்களே எதுவும் சொல்கிறது இல்லை அப்போது சத்தங்கம் இது சத்சங்கமாகவே இருக்கிறது ரிலேயபிள் சத்தங்கம் அப்போது இதை கேட்டுட்டே இருந்தால் இது வந்து உங்களுக்கு நீ பகவத் கிருப்பையால் குரு கிருப்பையால் நடக்கும் பகவான்கிட்ட கோரிக்கையாக இருந்தது அப்போ இப்படி மன கிளர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த வேணுகானத்தை கேட்ட கோபிகைகள்லாம் கிருஷ்ணன்ட மனசை பறிக்கொடுத்து எல்லாம் ஒருத்தர் வர்றது இன்னொருத்தருக்கு தெரியாமல் அப்படி வெள்ளம் வந்து சேர்றாரு அவர்கள் வந்து சுகபிரம்மிகளுக்கு சன்னியாதி அவ ஆத்மாராமர் அவர் வந்து அவதூத்தர் அவருக்கு வந்து சன்னியாத தர்மத்தில் இருக்கிற மாதிரி எத்த விட்டு வரணுங்கிறத வந்து அழகாக அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவரவர்கள் பலவிதமான கடமைகளில் இருக்காது வீட்டு வேலைகள் பலவித கடமைகள் இருக்காது அதனால் அதை வந்து பாவம் காற்றால நாலு மணிக்காக இருந்தாலும் ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஆறு பதினோரு மணி வரைக்கும் இருக்கார்கள் அப்போ அந்த வேலை எல்லாத்தையும் விடுவார்கள் எப்படிப்பட்ட வேலைகள்லாம் விட்டு வந்தார்கள் அதை அதையும் அவ்வளவு தூரம் ஈடுபட்டவர்கள் பசுவை கரைந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவருடைய நித்திய தொழில் பசு பால் கறந்து அதை காய்ச்சி உய உரப்பூற்றி தயிராக்கி காற்றால் வந்து அதை கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையை வந்து வியாபாரம் பண்ணணும் இதுதான் கோரசங்கள் பால் தயிர் வெண்ணெய் மோறு நெய் இதெல்லாத்தையும் இதுதான் கோரசங்கள் விற்று அவர்கள் நடக்குது அப்படி அந்த முழுக்க இருக்கூடிய அவர்களுடைய அந்த ஜீவனோமா ஜீவனோபாயமாக இருக்கக்கூடிய தொழிலான பசுவை கர கருந்து அதை உட்கார் ரொம்ப ஆவலோடு அவர் ஓடி வராது பாலியம் கஞ்சி அதுதான் சம்யாகம் சம்யாகம் அந்த பாலியம் கஞ்சியும் அடுப்பில் ஏற்றி காய்ச்சிருந்துருக்காரு அது இந்த வேணுகானம் கேட்டது குரல் புல்லாங்குழல் குரல் கேட்டது உடனே அதை விட்டு கொதிக்கிற பாலியும் கஞ்சியும் அடுப்புலேருந்து இறக்காமல் அப்படியே விட்டு ஓடி வந்தார் மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானிகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் பின்னால் அவன் வரப்போகிறது அந்த கிருதய நோய் இருக்கிறவர்களுக்கும் இதை கேட்டால் அந்த ஹிருதய நோயும் போகும் அதாவது காமந்தான் ஆசை தான் போகும் அது போகும் உண்மையான மாம்ச கிருதயம் இருக்குது அவர்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வீன்ஸு அந்த ரத்தம் போகக்கூடிய குழாய்களில் வந்து அடைப்பு ஹிரதய நோயெல்லாம் இருக்குது இந்த அஞ்சு அத்தியாயத்தையும் விடாமல் கேட்பவர்களுக்கு அதை வந்து அதை அனுசந்தானம் பண்ணுறவர்களுக்கு ஹிருதய நோய் போகணும் பின்னால் வந்து பல சொல்லி சொல்லப்படுறது மேலே பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்த்துருவோம் பரிவேஷ திவ்வ பாயின் பயூஷந்த பத்தீன் கச்சித் அஸ்தோபோஜனம் பரிவெஷந்த திவ்வா ஆய்ஷூன் பயசூஷன் பத்தி காசு அஸ்லியோஜனம் லிம்பியா பிரமத்தியோ அனிய அஞ்சன் காஷலோச்சனை வத்தி திருஷ்யிம்பியா பமஜியஞ்சோ அனிய அஞ்சன் கச்சோோச்சாபித்தே கிருஷ்ணிகம்யு தா வாதிய பி கோவிந்தபகத்தமனோ நவர்த்த மோகித தா வாஜியமா பித்திருத்தோவிபத்தனோ நத்தமோதா காச்சேல கிருஷ்ணம் தாவோ மீளோச்சன அந்தர் காச்சினே கோப்போ அலப் கிருஷ்ணம் தாவனயு தோ மீளோச்சன ताप दुता துசவிரக தீவிர தபுதாப் அச்சுரச்சு अचुर க்ஷீணமீக தீவிரத்தாுமனப்பிர்தச்சு நவத்தீணம தமேவ பரமாத்மானிணபந்தன தமேவரமாத்மான ஜாரபுத்தியாபிசங்கோகுணமயம் தேகம் சத்யபிரஷீணபந்தன பதினொன்றாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் ஆறுலேருந்து பதினொன்னும் தசமஸ்கந்தம் பூர்வாரதம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பஞ்ச தாச பஞ்சாயத்தில் முதல் அத்தியாயம் கண்ணன் குடல் ஊதித் எல்லாரையும் கூப்பிடுகிறார் அந்த ராசரிலைக்கு ஆறிலிருந்து பதினொன்று பரிவேஷந்த தற்கித்வா பாயந்த சிசூன் பயச்ரூஷந்த பத்தின் காச்சினை அஷ்ணஞ்சோபாசியோஜனம் பரிவேஷந்த பாயந்த சிசூன் பயசிரூஷந்த பத்தின் காச்சின லிம்பத்திய பிரபுஜி ஆஞ்சன்ய கச்சோோச்சா கிரி கிருஷ்ணா லிம்புஜி அனியஞ்சாச்சோ கச்சிரி கிருஷ்ணா தா வியமா பித்திருத்து அபக ஆமோ நன்வோ தா வியமா பி பித்திருபந்திவிபத்தோனியத்த மோஹித அந்தர்ச்சிரீம் அலத் கிருஷ்ணம் தாவலோச்சன அந்தர் காச்சனம் அலவின கிருஷ்ணம் தாவலோச்சுரக தீவிரத்தா தூதாசுபானுஷ நிணமங்கலா துசப்பீவிராப் அச்சுரஸ்லேஷனம்தமே பரமாத்மா ஜாரபுதா ஜகுணமயம் சத்தீண பரமாத்மா ஜாலுதான் ஜகோ குணமயேம் சத்தீணனே சத்தீண பதோகம் அர்த்தம் பார்ப்ப எப்படியும் சுக பிரம்மர்கள் சொல்கிறாங்க பத்தி ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம் இப்படி அண்ணன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கார்கள் ஒவ்வொரு கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கார்கள் அதுவும் வீட்டு வேலைகளில் இருக்கக்கூடிய கிரகணி ஸ்திரிகள் அப்போ ஒருத்தர் வந்து அன்னம் பரிமாறி இருக்கார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருக்கார்கள் அன்னம் பரிமாறி வந்து அப்படியே விடு வந்துட்டார்கள் குழந்தைகளை பால் கொடுத்து அதை அப்படியே விட்டு குழந்தைகளை அப்படியே விட்டு வந்தார்கள் தங்கள் கணவர்களுக்கும் பதவிகளுக்கு சுற்றுலா பண்ணிகிட்டு இருக்கார்கள் அப்படியே அந்த சுற்றுலையை விட்டுவிட்டு வந்துட்டார்கள் சாப்பிட்டுருக்கார்கள் போஜனம் செய்தவர்கள் போஜனத்தை வந்து அதை வந்து எப் எந்த லய இதில் இருக்கோ அப்படியே விட்டு வந்தார்கள் சந்தனம் பூசின்னு இருக்கார்கள் அப்படியே விட்டு வந்தார்கள் லிம்பா அதாவது சென்ட் அடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே விட்டு வந்தார்கள் சரீரத்தை சுத்தம் பண்ணியிருக்கார்கள் அவ்விட்டவர்கள் பாதியில் அப்படியே விட்டுவார்கள் கண்களுக்கு மைத்தி இட்டின்னு இருக்கிறவர்கள் வந்து இடது கண்ணை கைத்தி இட்டினா வலது கண்ணில் போடணும் அதை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே சில பேர் வத்திரங்களையும் ஆபரணங்களையும் மாறி மாறி தரித்து கொண்டு இருக்காங்க காதில் போட்டுக்கொண்டு இதை வந்து க இதை கையில் போடுறத காதில் போட்டு அப்படியெல்லாம் கண்ணாபின்னு மாறி போட்டுருக்காங்க வத்திரங்களே மாறி மாறி போட்டு தரித்து கொண்டு வராங்க கிருஷ்ண இடத்துக்கும் எல்லாம் வராது அவர்கள் வந்து சில தமாஷா சொல்வார்கள் கணவனுக்கு குழம்பு பரிமாறிருக்கார்கள் இந்த குழம்பு பரிமாறணும் நீ குழம்போட இரு நான் ரசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரசமான மிகவும் தெளிவான மிகவும் உயர்ந்ததான ராசத்துக்கு வந்துட்டார்கள் ரசமான ராசத்துக்கு நீ குழம்போட குழம்புன்றேன்னு கொண்டார்கள் அவர்கள் வந்து கணவர்களால் தந்தைகளால் தகுப்பினார்களால் சகோதரர்களால் பந்துக்களால் தடுக்கப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணனால் அப்படியே அபகரிக்கப்பட்ட கவரப்பட்ட மனசு கொண்டவர்களாக இருக்கிறதுனால மோகமடைந்தவர்களாக அந்த கண்ணனுடைய புழல் ஊதல் சப்தத்திலே கேட்டவர்களை திரும்பியே பார்க்குறேன் வீட்டுக்குள்ளாகப்பட்ட எல்லாம் கடவுள் மூடிட்டார்கள் வெளியில் போகக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட கோபிகள் வெளியில் போக முடியாமல் கண்களை மூடிட்டு கிருஷ்ணன்ட்ட பக்தியோட கூடியவர்களாக தீவிர தியானத்தில் போயிட்டார்கள் தீவிர தியானத்தை அந்த எல்லா விதமான கோஷத்தையும் தாண்டி அன்னமய பிராணமயம் மனோமய ஜானமயம் ஆனந்தமயம்ங்கிற கோஷத்தையும் தாண்டி போயாச்சு அப்படி போயாச்சுன்னா அப்போ அவர்களுக்கு வந்து அந்த ஆத்மா போய் நேராக போய் சேர்ந்துடும் இப்படி கண்ணை விட்டு பொறுக்க முடியாத பிரிவினையால் ஏற்பட்ட உக்ரமான தாபம் அதால் தரி நசிக்கப்பட்ட தியானத்தால் அடைந்தார்கள் சொல்ல வேண்டும் மேலே பார்ப்போம்